நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று பிரபல கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உருடன் பகிர வந்துள்ளேன் முட்டை கோசு இலை சுருட்டு இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அவர் நண்பர்கள் அனைவரும் அவருக்கோ சொல்லவும் இதை பற்றி அவருடைய நண்பர் கேரியுடன் அங்கலாய்த்தார் அட இது என்ன கஷ்டம் எல்லாவற்றையும் ஒழித்து வையுங்கள் அப்பத்தான் உங்கள் நண்பர்களுக்கு புத்தி வரும் என்றார் கேரி அதுதானே முடியவில்லை இதெல்லாம் எங்கே ஞாபகத்துக்கு வருகிறது இன்னொரு சுவையான விஷயத்தை சொல்கிறேன் கேல் என்று தொடர்ந்தார் எடிசன் என் செயலாளர் ஜான்சனின் உனக்கு தெரியவில்லையா அவர் அருமையான ஒரு தந்திரம் செய்தார் அவருக்கு சுருட்டு கண் பெண்ணி நண்பர் ஒருவர் இருந்தார் அவரிடம் சொல்லி என் நண்பர்களுக்கு பாடம் கற்பிக்க ஒரு வினோத சுருட்டு செய்ய சொன்னார் நானும் இது பிரமாதமான ஐடியா என்று புகழ்ந்தேன் அதாவது முட்டை கோசு இலையை வைத்து அதை பழுப்பு ப்ரவுன் காகிதத்தில் சுருட்டு போல செய்து வைப்பு அதை கன்றாவியாக க மீண்டும் அந்த நண்பர்கள் சுருட்டு பக்கமே வரமாட்டார்கள் என்று எடிசன் நம்பினார் கொஞ்சம் காலம் ஆயிற்று வழக்கம் போல விலை உயர்ந்த சுருட்டுகள் காணாமற் போய்கொண்டே இருந்தனர் திடீரென்று முட்டை கோசு இலை சுருட்டின் ஞாபகத்துக்கு வந்தது உடனே அந்த நண்பரை தொடர்பு கொண்டு என்ன ஆயிற்று நம்ம திட்டம் எப்போது புது வகை சிறு சிகரெட்டுகளை அனுப்ப என்றேன் நாம் ரொம்ப நாளைக்கு முன்னரே அனுப்பிவிட்டேனே என்றார் அவர் உடனே நான் என் மேனேஜரை கூப்பிட்டு எங்கே அந்த சுருட்டுகள் என்றேன் என் மேனேஜர் சொன்னார் ஒரு பார்சல் வந்தது நீங்கள் கலிஃபோர்னியா செல்லுகையில் அதை உங்கள் கைப்பைக்குள் வைத்து விட்டேன் என்ன நடந்தது தெரியுமா அந்த அவன் பிடித்த முட்டைக்கோசு சுருட்டுகள் முழுதையும் நானே குடித்து தீர்த்திருக்கிறேன் நண்பர்களை முட்டாளாக்கு நினைத்த தாமஸ் ஆல்வான் எடிசன் தானே முட்டாளானார் நன்றி